அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர் அவர் மூமி நல்ல என்று நபிசல்லுவா அணைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது நபிசல்லுவா அணைகி வசல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே எவர் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எவனது தீங்கை கண்டு பக்கத்து வீட்டார் பயப்படுகிறார்களோ அவன்தான் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு பக்கத்து வீட்டார் ஒருவனின் தீவினை கண்டு அச்சம் சீராதிருக்க காரணமானவன் சொர்க்கம் நுழையமாட்டான் என்று உள்ளது